சோதிமுத்தின் சிறிகை சூழ்வந்து பார்வீது தாழ்ந்து சோதிமுத்தின் சிறிகை சூழந்து பார்வீது தாழ்ந்து நேற்று வழிபோற்றின்று ஆதிய அருளாதலின் அஞ்செழுத்து ஓதி எரினா உய்ய உலகள பெண்ணீற்று ஒளிபோத்தி நின்று ஆதியார் அருளாதலின் அஞ்செழுத்து ஓதி எரினா உய்ய உலகம் உய்ய போதியினார் உய்ய உலகளாக திருநெல்வாயில் அறத்துறை என்ற சமயாச்சாரியர்களால் ஆடற்பட்ட திருத்தலம் நமது சைவ சமயத்திற்கு உலகில் எங்கும் காணையலான கொடுத்த தலம் ஆச்சாரியருக்கு ஆச்சாரியாகும் தன்மையை கொடுத்த அவர் அவதரித்தது சீர்காழிப்பதியாயினும் ஐந்து வயது அவர் திருநெல்வாயில் நகரத்தில் சென்றிருக்கிறார் அப்போது அவருடைய தந்தையார் தோல் மீது தோல் மீதும் சிறிது காலை நடந்தும் தலையாற்றி சென்றிருக்கிறார் அப்போது அவருடைய ஞான சம்பந்தருக்குத்தான் அவர் கேளாமலே பல நன்மைகளை செய்திருக்கிறார் இறைவர் காரணம் முன்சி தவம் ஞான பால் அருந்தியவுடனேயே தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அஞ்சலையில் என்று சொல்கிறார் பாலை குடித்தவுடனே ஞானம் வந்துவிடுமா என்றால் முட்சி தவம் இருக்குமானால் கிடைக்குமே தவிர எல்லோருக்கும் துவார அதனாலேதான் தவமுதல்வர் சம்பந்தர் ஆகி ஆகதினால் நிலையறிவும் நிலைய அறிவும் எல்லாவற்றை உணர்ந்தார் ஞானசம்பந்தர் என்று சேர்க்கையார் சொல்கிறார் ஆகவே சீராழி சிதம்பரம் திருப்பாணர் தென்னீரகண்டை ஆழ்ப்பாணர் அவதரித்த திரு எருக்கத்தம்புலியூர் அதையடுத்து திருமுதுகுன்றம் நிறுத்தாதனர் அதன் பிறகு பெண்ணாகடம் அதன் பிறகு திருநெல்வாயு நலத்துறை இந்த நெல்வாயு நலத்துறையும் பெண்ணாகடம் என்று வழங்குகிற திருத்தூங்கானை மாடம் என்ற அரு அருமை தளமும் இந்த வெள்ளாட்டின் கரையில் இருக்கிறது இன்னொன்று தெருக்கத்தம்புரியூர் வெள்ளாற்றின் செங்கரையிலே இருக்கிறது தூங்கானை மாடமும் பினாகம் திருநெல்வாயு நலத்துறையும் வெள்ளாற்றின் வடகரையிலே அமைந்திருக்குது இந்த வெள்ளாறு இப்படி வந்திருக்கிறது எத்தனை வெள்ளாறு இருக்குது நம்ம நாட்டில் இரண்டு வெள்ளாறு இருக்குது இப்பொழுது சிதம்பரம் பக்கத்திலே ஓடுகின்ற நெல்வாயு நலத்துறை பக்கம் ஓடுகின்ற வெள்ளாறு வடவெள்ளாறு என்று பெயர் என்றால் இரண்டு இருக்கிறதாலே வடக்கு இருக்கிற வெள்ளாறு தெற்கு இருக்கிற வெள்ளாறு என்று குறித்திருக்கிறார் ஆனால் வெள்ளாறு என்ற பெயர் எப்படி வந்ததுங்கிறது யாருக்கும் தெரியும் ஆனால் அந்த நதி சப்த ரிஷிகள் ஊசிப்பதற்காக ஒவ்வொரு துறை அந்த வெள்ளாற்றிலே இருக்கிறது நிவா நதி ஒரு துறை விண்ணாகணம் ஒரு துறை இப்படி ஏழு துறை சொல்கிறார் இது எருக்கத்தம்புடியூர் வழியாக கூடலை ஆட்டூர் போய் கூடலை ஆற்றூரில் சங்கவாதம் மணிமுத்தா நதியும் இந்த வெள்ளாறு அதன் பிறகு புவனகிரி போய் பரங்கிப்பேட்டையில் போய் சமுத்திரத்தில் கிடையாது இது வகவல்லாற்றினுடைய வரலாறு ஓரளவு இது வடவெள்ளாரில் தென்வெள்ளாக்கணும் பல பேர் தெரியாதது வெள்ளார வெள்ளாற்தான் சொல்லுவோம் அதனால் வட வெள்ளாற்றின்கரையிலே இருப்பது தான் திருநெல்வாயு நலத்துறை அதிலே சப்தரிஷிகள் கௌதமர் கருமகி அத்திரி வரத்துவாசர் விஸ்வாமித்தவர் கூட அந்த மகர்ஷியில் சேர்ந்திருக்கிறார் ஜமதக்கரி ஆக ஏழு முனிவர்கள் அப்படி பார்த்தா திருத்தவத்துறை என்று நான் உடைய சொல்கிறார்கள் அதுவும் இதை சேர்ந்திருக்கிறதா பிரிக்கிறார்கள் சில பேர் அதனால் ஏழு துறை இருக்குது இது இது நிர்வாக நலத்துறை இது ஒரு துறை பெண்ணா இடத்துக்கு ஒரு முனிவர் ரிஷிகன் இந்த மாதிரி ரிஷிகடெல்லாம் ஏழு முனிவர் ரிஷிகன் முனிவர்கள் வேறு ரிஷிகள் வேறுங்கிறதை நான் புரிஞ்சுக்கணும் ரிஷிகன் இருந்து தவம் செய்கிறவர் அவரெல்லாம் ரிஷி முனிவர் என்பது மனைவி இல்லாமல் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள் முனிவர்கள் ஆகவே இந்த ஏழு முனிவர்கள் பூஜை பண்ணுவதற்காக ஒவ்வொரு துறையிலே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பூஜை பண்ணுவதற்கு நீர் வேண்டும் மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற கருத்திலே தலைவனிடத்தில் முறையிட்டார்கள் அப்பொழுது வந்தது தான் இந்த வெள்ளா என்னுடைய வரலாறு இந்த வெள்ளாட்டின் கரையிலே தென்கலையிலே இருப்பது நடுநாடு என்று அதுக்கு சொல்வோம் இருபத்தி ரெண்டு தலங்கள் நடுநாட்டிலே இருக்கிறது தேவாரப்பாடல் பெற்ற தலங்கள் அதிலே இப்போ மேற்கு பகுதியிலே இருப்பது நடுநாட்டில் முதல் தலமாக இருப்பது நம்முடைய திருநெல்வாயில் அருத்து அறத்துறை என்றால் அறநுறையும் துறை என்றும் அறத்துறை அறத்திற்கெல்லாம் மூலமாக இருக்கின்ற பெருமான் இழந்தவரை இருக்கின்ற துறை அறம் வல்லினம் அறம் இடையினம் இப்போ போட்டிருக்கிறது அறத்துறை என்பது அறங்குறையும் தனம் என்பதாக தான் தேவாரத்திலே வருகிறேன் இந்த தளத்தில் தான் ஞான சம்பந்த பெருமானுக்கு சமய ஆச்சாரியர் என்று சொன்னாலே சைவத்தைத்தான் கொடுத்து இப்போ நம்ம நாலு தரும் சமயாச்சாரியர்னு சொல்கிறோம் சைவாச்சாரியர்னு சொல்கிறதுனா சமயம் என்றாலே தலைமையாக இருக்கின்ற சைவத்தைத்தான் குறிக்கும் பல ஆதாரங்கள் உண்டு நம்ம சைவத்திற்கு பிற்பாடு வருகின்ற காலத்தில் அந்த காலத்தில் அதை முன்னின்று இறைவனுடைய அருளாலே அந்த இடர்பாடுகளெல்லாம் அகற்றி சைவத்தை நிலைநாட்டிய பெருமை ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் இதுவரையே சார் அத்தகைய பெரியவர்களில் ஆச்சாரியத்துவம் யாருக்கு கொடுத்திருக்கிறார் இறைவன் என்றால் ஞானசம்பந்த பெருமானுக்குத்தான் கொடுக்கிறார் அவர் அந்தனர் என்பதற்கு என்று அவர் முன் செய்த தவத்தின் பயனாக அந்த நிலை முழுவதும் அவருக்கு இருந்திருக்கிறது அதனாலே தான் அவருக்கு கொடுத்துருக்கார் அந்த வகையிலே இந்த ஞானசம்பந்தர் நாகூக்கரசர் சுந்தரர் இந்த மூவரும் இந்த தளத்தை பற்றி பாடியிருக்கிறார் அதில் முதல்ல ஞானசம்பந்தருக்கு இந்த திருநெல்வாய் நலத்துறைக்கு வடக்கு பகுதியில் ரெண்டு மூன்று கிலோமீட்டரில் மாரன்பாடி என்ற ஊர் கொண்டிருக்கிறது அங்கே வந்து தான் ஞானசம்பந்த பெருமானுடைய திருக்கூட்டம் தந்தையாருடன் அங்கே தங்கியிருந்தார் விரைவில் அங்கே இருக்கின்ற அந்தவர்களுக்கு தீவிரமாக முத்து சிவிகை ஆச்சாரியனுக்குரிய அங்கங்கள் எல்லாம் சிவிகை கொடை சின்னம் ஊதுவதற்கு ஊதி அறி அறிவிப்பதற்கு இதையெல்லாம் ஆச்சாரியர்களுக்கு உண்டு பொதுவாக சாதாரணமாக செய்வ ஆச்சாரியர்கள் என்று பல பேர் இருக்கிறார்கள் தேசிகள் என்று அவர்களுக்கு இதை உண்டு பணம் சாதாரணம் ஒரு குறை கொடுப்பார்கள் இப்போ இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் சிவிகை இதெல்லாம் உண்டு திருநெல்வாயு நலத்துறை சைவ சமயத்தின் பெருந்தலைவராகிய ஆச்சாரியராகிய ஞானசம்பந்த பெருமானுக்கு ஆச்சாரியத்துவத்தை அளித்து அதற்கு வேண்டிய உபகரணங்களையெல்லாம் சிவிகை கொடை சின்னம் எல்லாத்தையும் கொடுத்து ஆச்சாரியராக ஆக்கிய ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டது இது மாதிரி வேறு யாருக்கும் அந்த மாதிரி இது வெள்ளைதான் தெரியவில்லை இறைவனுடைய அருளான் அடைந்தது அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் பாடியோ ஒரு பதிகம் நவுக்கரசர் பாடியோ ஒரு பதிகம் சுந்தரமூர்த்திசாமி பாடியோ பதிகம் மூன்று பதிகங்கள் இந்த பலத்திற்கு இருக்கிறது அறத்துறை அடிகளம் அருளே அது யார் அது மரக்கட்டை நினைக்கிறீங்க இறைவனுடைய அருள் கடந்திருக்கிறது என்று நினைத்து வழிபடுகிறார் வழிபட்டுத்தான் சீகே ஏற்கிறார் நம் எல்லோருக்கும் தந்தையாக இருப்பவன் இறைவன் அதை சொல்கிறார் முதல் அடுத்தவன் எந்த ஈசன் என் பெருமான் கடவுள் என்று ஏற்றி சிந்தை செய்பவர்க்கெல்லாம் சென்று கைகூடுவது அந்த நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த இறைவர் உணர்வோடு இருந்தால் எல்லாம் கைகூடும் அந்த உணர்வு இல்லையானால் உனக்கு ஒன்று கைகூடாது அப்படிங்கிற கருத்தை அந்தப் பிரதியத்தில் சொல்கிறார் கந்த மாமலர் உந்தி கடும் குணல் நிவாமலுக்கு கரைமேல் அந்தம் சோலை நெல்வாயில் அறத்துரை அடிகளும் அருளே அருத்துறை அடிகள் நாம் அருள் யாருக்கு கிடைக்கும் சிவன் அருளை தாங்கி நிற்பவர் அருள் சிவனுடைய பெருங்கருணையாக ஈடுபவர் ஆகவே பாத்திரமாக இருக்கிறார் சிவன் அருள் பாத்திரத்திற்கு நீராக இருக்கிறது அப்படி அந்த அருள் யாருக்கு கிடைக்கும் இறைவனை தொழுது வணங்கி வழிபட்டு இருக்கிற உண்மையான தொண்டர்களுக்குத்தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறார் பத்து பாடலையும் அப்படி பாடுகிறார் இன்னும் ஒரு பாட்டில் முணங்கு நூல் நயன் மாறும் என்று ஒரு பாட்டு நுணங்கு நூல் முணங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினராதல் அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார் நுட்பமான அறிவுடையவர்களுக்குத்தான் திரையுணர்வு நீங்காது இருக்கு அங்கே நுணங்கு நூல் பயன்பாரும் அறியாதவர்கள் நுண்ணறிவை அறியாதவர் அறியாமையினாலே ரான் நாம் பெரியம் நாம் பெரியம்னு பேசி அடிமடி தேடினாரு அதுக்கு உரை கூட நம்ம சரியாக இருந்தது எழுதினர்கள் ஜெயிக்கிறார் அதை அறிந்தவர்கள் சொல்ல அறிந்தவரே இருந்து அப்படி போக உலக மாட்டார்களே நுணங்கு நூல் நல்லபோட்டை நிறுத்திக்கணும் அயன்பாலும் அறியாத உணங்கு நூலை நுண்ணிய நூலை அறியாதவர் இருவரும் அதனாலே தான் அப்படிப்பட்ட பெரியவர்களே படைத்தல் காத்தல் இரண்டு வகையான செய்கின்ற அவருடைய மகான் பெரியவர்கள் இருந்தாலும் செய்தவர்கள் நம்ம போல் ஆளாமல் அறியாமல் இருக்கிற போது இதெல்லாம் ஏமாற்றம் அதனால் அவர்கள் காணாதவர்கள் கருத்து அந்த பாட்டு பதியத்தில் சொல்கிறார் எல்லா பாடங்களிலேயுமே உங்களுக்கு அருள் கிடைக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட எவராலும் இறை உணர்வு இல்லாத எவராலும் அருளை பெற முடியாதுங்கிற கருத்து அந்த பதியத்திலே இருக்கு அடுத்து நாமக்கரசர் ஒரு பதிகம் வரல கடவுள் கடவுள் எழு நஞ்சை நஞ்சு உண்ட உடல் விடானே கடவுள் எழு நஞ்சு உண்ட உடல் விடானே நஞ்சை உண்டா உடல் அஞ்சை உண்ட கடவுளானை உடருடானை ஒப்பார் இறாளாம் அவரை ஒப்பவர் வேற யாரும் இல்லை உலகம் முழுவதும் தெரிந்தாலும் நஞ்சுண்ட பெருமான் இருக்கானே அவனுக்கு ஒப்பார் உலகத்தில் ஒருவரும் இல்லை புரியல அடருளானை அறத்துரை மேவிய சுடருடானை அறத்துறையிலே ஒளிமயமாக இருக்கிறான் இறைவன் உயிர் திருக்காமல் நமக்கு பாக பாகம் கிடையாது நமக்கு உடம்ப்தான் பார்க்குறான் உயிரை யாரும் பார்க்குறான் யாருக்கும் தெரியாது அதே மாதிரி இறைவனையும் யாரும் அறியாது அவருடைய செயலாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுடலுடானே கண்டி நாம் சொல்லுவேன் இப்போ சொல்கிறார் நான் யாரை சொல்லுகிறேன்னு தெரியுமா நமக்கெல்லாம் உதவியாக நம்மை அறியாமலே நமக்கு தெரியாமலே நமக்கு உதவி செய்கின்ற அந்த பெரும்பான்மைத்தான் நான் தொழுகிறேன் என்று இந்த பத்து பாட்டிலையும் அவர் சொல்கிறார் சுடருடானை கண்டி நீங்களா பாருங்கள் நாம் தொழுவது அப்பெருமானைத்தான் இன்றிருந்து நாளைக்கு தெய்வத்தை நான் தொழுவதில்லை முழு கடவுளாக இருக்கின்ற அப்பலகனைத்தான் நான் தொழுகிறேன் என்று பத்து பாடல்களிலேயும் வலியுறுத்தி செல்கிறார் அதை அடுத்து சுந்தரமூர்த்தி சாரிகள் ஒரு பதிகம் வாழும் மூவரும் மூவரும் ஒவ்வொரு பதிகம் மூன்று பதிகம் கல்வாய் அகலும் அகிலும் கதிர்மாமணியும் கலந்து உந்தி வருகிறது அதாவது அகில்கட்டை கல்ல மணிகள் நம நவமணிகள் இவையெல்லாம் மலையிலிருந்து இந்த நிவாநதி அடித்து வருகிறது எல்லாத்திற்கு நிவாநதி என்று பெயர் ஏன்னா இந்த ஏழு ரிஷிகள் தப்த ரிஷிகள் சொல்லணும் அவர்கள் பூஜை பண்ணுவதற்கு தண்ணீர் அது கங்கையை பார்த்து மலையிலேருந்து தண்ணீர் வர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணார்கள் அது வந்து நீ வா அப்படின்னு ஏழு முனிவர்கள் ஏழு ரிஷிகள் அவர்களெல்லாம் உடனே இந்த நதி வந்தது அதனால் அதுக்கு மீவா நதின்னு பேர் அது பல பேர் தெரியாது வெள்ளாரெல்லாம் தான் தெரியும் வெள்ளாரங்கிறதுக்கு பேர் எப்படி வந்தது என்னங்கிறேன் அது நேர் அதாவது வெள்ளம் வருகிற ஆறாக இருக்கலாம் மழைக்காலத்தில் நிறைய வெள்ளம் வரும் அதன் பிறகு குறைஞ்சிவிடும் சாதாரணம் கொஞ்சம் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்புறம் வந்து ஊற்று போட்டு இருக்கணும் மாதிரி அதனால் இந்த பேர் வந்திருக்கலாமோ என்று நினைக்கிறேன் வெள்ளாறு என்பதுதான் பழக்கத்தில் இருக்குது நிவாநதினால் பல பேர் புரியாது ரிஷிகள் நீ எங்கள் பூஜை நாட்டு மக்களுக்கு நலன் தர வேண்டும் என்று வேண்ட வந்தமையினாலே அந்த நிவாநதி என்று பெயர் இருக்கும் அந்த தென்கதையிலே தான் இந்த திருநெல்வாயு அறத்துறை என்ற தரம் இருக்கிறது ஏழமற்கடவுள் என்று தீ சிந்தை செய்வது அல்ல சென்றை கூடுவத கடும்புணி வாழாமல் இருக்கு கரைமே கடும்புணுங்கிறாரு சாதாரணமாக ஆற்றுலே சாதாரணமாக தான் வேகமாக வரும் இந்த மாதிரி வெள்ளம் வரக்கூடிய சில நேரங்களில் வரக்கூடியது தான் சங்க இருக்கு எப்பவும் அது கடுமையாக தான் வரும் காட்டாற்று வெள்ளம் போலேன்னு சொல்லுவாங்க வேகம் அதிகமாக இருக்கும் அதோட நம்முடைய நாட்டு நாகரிகம் எங்கே உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டாலும் நதிக்கரையிலே தான் நாகரிகம் தோன்றியிருக்கிறது சிந்து நதி நாகரிகம் கங்கை நதி நாகரிகம் காவிரி ஆற்றின் நாகரிகம் என்று நம்முடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா அங்கேயும் பெண்ணையாறு அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த வகையில் திருநெல்வேலாய் நகத்துறை திருக்கோயில் நமக்கெல்லாம் ஒரு ஆச்சாரியை தந்த அருமைத்தளம் அந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் அமைத்து திருப்பணி நிறைவு செய்து குடமுழுக்க செய்கிறார்கள் அந்த திருப்பணியெல்லாம் பல அன்பர்கள் அங்கே இருக்கிறவர்கள் அந்த ஊரை சார்ந்தவர்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறவர்கள் சைவத்துறையின் ஈடுபாடு உள்ள பெருமக்கள் இவர்களெல்லாம் திருப்பணி ஓரளவு செய்து நிறைவேற்றியிருக்கிறார்கள் நல்ல முறையில் அந்த மாதிரி அந்த உள்ளூர் வாசிகளும் நலநாட்டு தலங்களிலே இருக்கின்ற அந்த ஊரில் இருக்கிறவர்களெல்லாம் சேர்ந்து திருப்பணி செய்திருக்கிறார்கள் ஆலவாயங்கள் அறக்கட்டளை எதிர்முறை ஓதுவதற்கு ஆதரிப்பதோடு கூட ஆலயங்களிலே இந்த மாதிரி திருப்பணி செய்து கும்பகோணம் செய்வதிலேயும் ஈடுபட்டிருப்பது எல்லோரும் செய்த தளம் இறைவனுடைய அருள் இது இல்லையானால் இந்த நிலைக்கு அவர்களை ஆளாக்க முடியாது இறைவனுடைய திருவள்ள இருந்ததுனாலே தான் அப்படி அவருக்கு அந்த சிந்தனை வந்திருக்கிறது இது தொடர்ந்து இருக்க வேண்டும் அதனால் மூவரும் பாடிய முதன்மை விளங்குவது திருநெல்வாயு வனத்துறை இந்த மூன்று பதிகத்தையும் ஊதுவா மூர்த்தியாளர்கள் பாட அதையும் பதிவு செய்து கும்பாபிஷன் காலத்தில் எல்லோருக்கும் வெளியிடுகிறார்கள் மதுரை பாலவாயண்ணல் திருக்கோயிலே புதுவாமூர்த்தியாக இருக்கின்ற முத்துக்குமார் அவரும் கருவூர் இசைப்பள்ளி ஆசிரியராக அவரும் இணைந்து பக்குவாதினரோடு பன்முறையோடு பாடுகிறார்கள் என எல்லோரும் கேட்டு அதனை சிந்தித்து அதன்படி நடக்க முயற வேண்டும் என்று திருநெல்வாயில் அலத்துறை பெருமாணி வேண்டியது